அவர்கள் அறிவிக்கின்றார்கள் போன்று வேறு ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்பட்டது என்று நான் நபி சொல்லாகும் அணி வசல்லம் அவர்களிடம் கேட்டேனே ஆம் உன் கூட்டத்தாரிடமிருந்து அதைவிட கடுமையான நிலையை நான் சந்தித்துள்ளேன் நான் அவர்களிடம் சந்தித்த நாட்களில் மிக கடுமையான நாள் மலை கணவாயின் நாளாகும் அதாவது தாயிஃபின் நாளாகும் அன்று என்னை நம்பு என என்னை பற்றி எடுத்துக் கூறினேன் அவன் என் விருப்பத்திற்கேற்ப பதில் கூறவில்லை எனவே நான் என் முகத்தில் கவலை அடைந்தவனாக நடந்தேனே மக்காவின் அருகில் உள்ள சாலிப் என்ற இடத்தை அடையும் வரை முன்னோக்கி சென்றேன் என் தலையில் உயர்த்தினேன் அப்போது எனக்கு மேல் மேகம் நிழலிட்டுக் கொண்டிருந்தது நோக்கினேன் அங்கே அதில் ஜிப்ரில் அலிசலாம் அவர்கள் இருந்தார்கள் என்னை அவர் அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் உன் சொல்லையும் அவர்கள் உமக்கு அளித்த பதிலையும் கேட்டுக்கொண்டான் உமக்கு அவர்கள் முறையாக பதில் கூறவில்லை அவர்கள் விஷயமாக நீர் விரும்பியதை செய்திட மலைகளின் உம்மிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள் பின்னர் மலைகளின் வானவர் என்னை அழைத்து சலாம் கூறிவிட்டு முகம்மதே உம்மிடம் என் கூட்டத்தார் கூறியதை அல்லாஹ் கேட்டுக் நான் மலைகளின் வானவராவேன் உங்கள் கட்டளைப்படி நான் நடந்து கொள்ள உம்மிடம் என் இறைவன் என்னை அனுப்பியுள்ளான் நீங்கள் விரும்புவது என்ன நீங்கள் விரும்பினால் அவர்களை இரு மலைகளால் மூடிவிடுகிறேன் என்று கூறினார் வேண்டாம் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனுக்கு இணை வைக்காதவர்களை அவர்களின் முதுகு தண்டுகளில் இருந்து அதாவது வாரிசாக அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான் என நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று கூறினேன் என நம்பி செல் அல்லாஹ் அணைகளை செல்லும் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று முஸ்லிம் ஒன்று